ஊராதொழியேன் உலகரிய ஒன்னுதலீர் சீரார் முலைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் அன்றோங்கி நின்றளந்தான் நின்ற திருநறையூர் மன்னோங்க மடல் திருமங்கையாழ்வார் பறகால நாய்கியாம் பெண்தன்மையோடே பெருமானைக் குறித்து மடலெடுக்கிறார் காமத்தராயினும் மாதர் மடலூரார் மற்றையார் மேல் இது தமிழர் மரபு என்னதாம் ஒரு பெண்ணுக்கு காமம் இருந்தாலும் அவள் ஆடவர் பேரில் மடல் எடுக்க மாட்டாள் ஒரு ஆண்மகன் நாகியைப் பெறாதுழிந்தால் அவளை குறித்து மடல் தமிழர் மரபு இலக்கிய சுவை ஆனால் பரகால நாயகி மரபை மீறுகிறாள் உலகத்து ஆண்களிடத்தில் காதல் கொண்ட பெண்கள் அதனால் மனதொடிந்து மடலெடுக்காமல் இருக்கலாம் நாமோ புருடோத்தமனைக் காதல் கொண்டோம் அடையப்போவது அவனையாக இருந்தாலும் வழியல்லா வழியாக இருந்தாலும் அடைந்தே தீர்வோம் வடமொழி இலக்கியம் பெண்கள் மடலெடுப்பதை ஏற்றுக்கொள்கிறது மறுக்கிறது திருமங்கியாழ்வார் கூறலானார் மண்ணு வடநெறியே வேண்டினோம் தென்னெறியைத் துறந்தோம் இப்போதைக்கு புருஷோத்தமனான பெருமானிடத்தை மடலெடுக்க என் பெண்மை அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அத்தனையும் துறந்தேன் இப்படி திருமங்கியாழ்வாரை மடலெடுக்கும்படி நாணத்தைத் துறந்து வெட்கத்தை மீறி மரபை மீறி மடலெடுக்கும்படி செய்தது யார் நம்பி திருநறையூர் நின்ன நம்பி ஸ்ரீனிவாசப் பெருமான் வஞ்சுளவல்லி தாயார் நம்பிக்கை நாச்சியார் நாச்சியார் கோவில் என்னு பிரசித்தமான அழைக்கப்படும் திருநரையூர் அங்கே மாடக்கோயிலுக்கு மேலே துண்ணு கவாடம் திறந்து புக்குப் பெருமான் திருநறையூர் நம்பியாக அத்ுதத் திருக்கோலத்தில் வியூக வாசுதேவனாக சேவை சாதிக்கிறார் திருநறையூரை அனுபவிக்கப் போகிறோம் சோழ நாட்டு திருத்தலங்களுக்கு எத்துணையோ பெருமை அதில் திருநறையூர் நம்பியின் பெருமை திருமங்கையாழ்வாருக்கு திருவிலச்சனை சாதித்து அவருக்கு ஆச்சாரியனாக இருந்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்து அதிலே திருமந்திரன் துவயம் சரமஸ்லோகத்தை உபதேசித்து அவ்வாழ்வாரிடத்திலிருந்தே மணலை ஏற்றுக்கொண்ட பெருமான் திருநறையூர் நம்பி பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண்ணுலகில் என் நிலைமை கண்டு மிரங்காரே யாமில் மண்ணு மடலூர்வன் வந்து என் நிலைமையைக் கண்டு திருநையூர் நம்பி நறையூர் நம்பி இறங்கும் வரை நான் விடுவதாக இல்லை அவனை என்று சேவிப்பேனோ அன்றளவுக்கு தேடி தேடி போகப் போகிறேன் என்கிறார் திருமங்கையாழ்வார் அவர் தம்முடைய பெரிய திருமடல் பாடலில் மண்ணுமறையூர் திருநறையூர் மாமலை போல் பொன்னியலும் மாட கவாடம் கடந்து போக்கும் என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன் நோக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயும் அடியணையும் பண்ணு கரதளவும் கண்களும் பங்கயத்தின் பொன்னியல் காடோர் மணிவரை மேல் பூத்தது போல் மின்னி ஒளிபடைப்பானும் தோல் வளையும் ஆரமும் நேள் முடியும் துண்ணு வெயில் வெறித்த இமைப்ப மன்னும் மரகத குன்றின் மருங்கே ஓர் இந்நில வஞ்சிக் கொடியொன்று நின்றதுதான் என்று சாதிக்கிறார் பெருமானின் வடிவழகுதான் எப்படி அந்த அழகெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்வது போல் அருகே நிற்கும் ஓர் வஞ்சிக் கொடி போன்ற வஞ்சுளவல்லி தாயார் தாயாரும் பெருமானுமாக திருமங்கி ஆழ்வாரை எவ்வளவு தூரம் ஈர்த்திருக்கிறார்கள் சிறிய திருமடல் பெரிய திருமடல் இதிலெல்லாம் ஆழ்வார் மடலெடுத்ததே திருநறையூர் நின்ற நம்பிக்காக விழி மடந்தை மாதர் மேல் மனம் ஒழித்தார் திருமங்கி ஆழ்வார் நம்பி நிறையூர் பேரிலே மடல் எடுத்தார் அவனிடத்தில் அவ்வளவு ஆசை அவருக்கு பெரிய திருமடல் இறுதியில் கூறுவது வழக்கம் என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒண்டுரை நீர் வேலை உலகறிய ஒருவன்தான் வண்டரை பூம் பெண்ணை மடல் என் நிலைமையை நிறையூர் நம்பிக்கெடுத்துரைத்தேன் அப்படியும் அவன் வாராமல் போனால் மடல் ஊர்ந்து அவனை பற்றி ஊர் உலகமெல்லாம் பழிகூறுவேன் என்கிறார் ஆழ்வார் ஆழ்வாரை பழிகூற வைத்தவனா பெருமான் பெரிய திருமொழியில் நூறு பாசரங்கள் பெற்றுக் பெரிய திருமொழியில் பத்து பாடல்கள் பெற்ற பெருமான் உண்டு இருபது ஒன்று முப்பது ஒன்று நாற்பது ஒன்று ஆனால் நூறு பாஷரங்கள் பெற்ற இரண்டே திவ்வதேசங்கள் ஒன்னு திருநறையூர் மற்றொன்று திருக்கண்ணபுரம் திருமங்கை ஆழ்வாருக்கு ஆச்சாரியன் திருநரையூர் நம்பி பெற்றவர்கள் துறக்கலாம் ஆனால் ஆச்சாரியன் துறக்க மாட்டார் எம்மானும் எம்மனையும் என்னை பெற்றொழிந்ததற்பின் அம்மானும் அம்மனையும் அடியேனுக்காகி நின்ற நன்மான ஒன்றுடரே நரையூர் நின்ற நம்பி உன் மெய்மான வண்ணமல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே என்று திருவங்கமன்னன் சாதிக்கிறார் பெற்றோர்கள் பெற்று போட்டு ஒழிந்தார்கள் அவர்களாக கைப்பற்றினார்கள் ஆனால் அடியேனுக்காகி அடியேனுக்காக இருந்த ஒன்றுடரே வண்ணமன்னால் மகிழ்ந்தேத்தமாட்டேன் உன்னை தவிர ஆரை நான் அடைவேன் வந்த வந்து என் நெஞ்சு இடம் கொண்டான் மற்றோர் நெஞ்சறியான் அடியேனுடைய சிந்தையாய் வந்து தென்புலற்கென்னைச் சேர்கொடான் இது சிக்கன பெற்றேன் கொந்துலாம் பொழில் சூழ் குடந்தை தலை கோவினை கூத்தனை எந்தையை எந்தை தந்தை தம்மானை எம்பிரானை எத்தால் மறக்கேனே திருநறையூர் நம்பியை நான் எப்படி மறப்பேன் வந்த வந்து என் நெஞ்சிடங்கொண்டான் நறையூர் நின்று நம்பி வந்து நம் நெஞ்சகத்தை இடங்கொண்டான் மற்றோர் நெஞ்சறியான் இதை தவிர மற்றொருத்தர் நெஞ்சை அவன் பார்த்ததும் இல்லை அடியேனுடைய காப்பாற்றினான் ஆங்கு வெண்ணரகத்து அழுந்தும் போது அஞ்சேல் என்ற அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னார் அடி எம்பிரானே உம்பர்கணியாய் நின்ற வேங்கட தரியை இடை நன் வந்தார் வந்து எம்மை கைப்பிடித்து தூக்கிவிட்டார் அவரை தவிர நான் ஆரையேனும் நினைப்பேனோ என்கிறார் திருமங்கி ஆழ்வார் ஆழ்வாரின் பாடல்களை பார்த்தோம் இனி அவற்றால் பாடப்பட்ட திவ்வதேசத்தின் அழகிய திருநரையூரின் வைபவம் பார்த்தோம் பார்ப்போம் இந்த திவ்வதேசம் பல சோழ மன்னர்களாலே வணங்கப்பட்ட திவ்வதேசம் அதை பற்றி வரிசையாக திருமங்கையாழ்வாரே சாதிக்கிறார் சில பாடல்களில் தெய்வ வாழ் வளங்கொண்ட சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே செங்கனான் கோச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே தென் தமிழன் வடபுலக்கோன் சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மீன்களே தென்னாடன் குட கொங்கன் சோழன் சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே செலத்தடக்கை கொலச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே திருக்குலத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே தேராளன் கோச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மீன்களே என்று நம் அனைவரையும் சோழ மன்னர்களாலே வணங்கப்பட்ட கோயிலுக்கு அழைக்கிறார் பாடலிலும் அது என்ன மணிமாடக்கோவில் மணிமாடக்கோவில் இக்கோயிலே மாடக்கோயிலை போல் முதல் நிலை அடுத்த நிலை அடுத்த நிலை என்று அடுத்தடுத்த நிலையில் இருக்கும் ஆகையால் தான் மாடம் என்று கூறுகிறார் பெருமான் கடைசி நிலையில் எழுந்துள்ளிருக்கிறார் சீனிவாச பெருமான் தல வரலாறு பார்ப்போம் மேதாவி முனிவர் லக்ஷ்மியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள மகாலட்சுமி நீலாதிவினாச்சியாருக்கு செய்தி சொல்ல அவளே பெருமானை தேடி தேடி வருங்கால் மேதாவி முனிவருக்கு பெண்ணாக அவதரித்தாள் மணிமுத்தா நதிக்கரையில் முனிவர் தவம் புரிந்து வந்தார் அவருக்கு மகளாக பிறந்து பெருமானை கடிமணம் புரிந்து கொண்டாள் இவளை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள பெருமான் பல திருக்கோலங்களோடு இங்கு எழுந்து கொள்ளியிருக்கிறார் அவரே தன்னை வாசுதேவனாக பிரித்து கொண்டிருக்கிறான் இந்த திருத்தலத்திலே பகவான் தன்னுடைய வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தர்கள் என்று எல்லா திருக்கோலத்திலும் உள்ளார் இவ்வூருக்கு நாச்சியார் கோவில் என்று பெயர் ஏன் தெரியுமா திருவள்ளரையில் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ஏற்றம் நாச்சியார் திருமாளிகையான சிவலிபுத்தூரில் பூமி பிராட்டியான ஆண்டாளுக்கு ஏற்றம் இது நாச்சியார் கோவில் இங்கு நீலாதேவி நாச்சியாரான வஞ்சுளவல்லி தாயாருக்குத்தான் ஏற்றம் இந்த பெண் குழந்தையை ஓர் வஞ்சுள மரத்தின் நிழலிலே கண்டெடுத்தபடியால் இவளுக்கு வஞ்சுளவல்லி என்று பெயரிட்டு முனிவர் அழைத்து வந்தார் வளர்த்தார் பெருமானுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இங்கே பகவான் ஐந்து நிலைகளில் தன்னையே அமைத்து கொண்டு சங்கர்ஷனன் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் வாசுதேவனாய் தேவியோடு எழுந்துருளியிருக்கிறார் பிராட்டிக்குத்தான் இங்கு முக்கியத்துவமா எங்கே பார்க்கிறோம் கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் பெரிய நிலை வாசல்படி எப்போதும் பெருமான் நடுநாயகமாக இருப்பார் சற்றே ஒதுங்கி மகாலட்சுமி எழுந்துருளியிருப்பார் ஆனால் இந்த திருக்கோயில் அப்படி இல்லை நேரே கர்ப்பகிரக வாசலுக்கு நடுவில் பிராட்டி தான் எழுந்துருளியிருப்பார் அவருக்கு அருகில் தான் பெருமான் நிறையூர் நின்று நம்பி உள்ளார் அது மட்டுமா பிராட்டிக்கு தழுகை கண்டுரளப் பண்ணி பிற்பாடு பெருமாறு அமுதி செய்கிறான் அவ்வளவு பெரும படைத்த ஊர் திருநரையூர் நாச்சியாருக்குத்தான் முக்கியத்துவம் புள்ளு பிள்ளை கிரதேடுமாம் என்றோ ஓரோரு மழையாலும் ஆங்காங்கிருக்கும் நீர் வயல்களெல்லாம் நிரம்பி இருக்கும் ஊர் திருநெறியூர் திவ்யக் கஷேத்திரத்திலே ஒரு நாளும் விழாவுக்கு குறவில்லை உற்சவங்கள் குறையாது நாளும் விழவின் ஒலியோவா நரையூர் நின்ன நம்பி பாடுகிறார் ஒரு உற்சவம் முடிந்தால் அச்ச தொடங்கும் திரு என்னும் பெயர் காரணம் எப்படி ஏற்பட்டது திரு நாச்சியார் நரை மனம் இது சுகந்தவனம் சுகந்தகிரின்னு பெயர் பெற்றது நறுமணம் மிக்க ஊர் திருநரையூர் நாச்சியாராலே நறுமணம் பெற்ற ஊர் என்று கொள்ளலாம் அல்லது நாச்சியார் கோயில் நாச்சியாரான நப்பின்னப்பிராட்டியினுடைய கோவில் அவளுக்கே முக்கியத்துவம் இருக்கிற கோவில் அதனால் நாச்சியார் கோவில் என்று கொள்ளலாம் இப்படி பல காரணங்களும் உண்டு திடைப்பட்ட பகுவாயளவன் முகம் நோக்கி நள்ளியூடும் வயல் சூழ்ந்த நிறைய பராசர பட்டர் அழகான கருத்து தெரிவிக்கிறார் தரித்திருக்கிறது ஆண் நண்டு அதற்கு வேண்டிய தேனை எடுத்துக்கொண்டு வருவோம் என்று மலரை தேடி போயிற்று அந்த மாலை புழுது சாய்ந்தது ஆண் மலருக்குள் சிக்கி கொண்டது இரவு முழுவதும் தவித்தது விடியலில் தேனை நுகர்ந்து கொண்டு பெண்ணண்டுக்கு கொடுக்க வந்தது ஆனால் பெண்ணுக்கோ கோபம் ஆண் எங்கு சென்றது இரவு முழுவதும் ஏன் இங்கு வரவில்லை என்று கோபத்து வாசலில் நிறுத்தி வைத்து கேள்விகளாக கேட்டது ஆண் பதில் கூற முடியவில்லை அதன் உடம்பில் தான் தாமரை மலரின் பொன் துகள்கள் ஒட்டி இதுதான் பெண்ணண்டின் சந்தேகத்துக்கே காரணம் வெளியே போ என்று கதவை மூடி தள்ளித்தான் நஞ்சியர் என்னும் ஷீடர் பராசர பட்டரிடத்தே இப்படி ஆண் நண்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா அது தன்னுடைய பக்கத்தை எடுத்துச் சொல்ல ஏன் பெண்ணண்டு கேட்க மறுக்கிறது என்றார் பட்டர் சொன்னார் இது நாச்சியார் கோவில் இங்கு தாயாருக்குத்தான் பிராதான்யம் ஆண்கள் பேச்சு எடுபடாது அது கோயிலில் மட்டுமல்ல வயல் வரப்பாட்டிலும் அப்படித்தான் என்று கூறினாராம் இப்படியாய் நாச்சியாருக்கே பெருமை இங்கே எம்பெருமான் பல நிலைகளிலும் எழுந்துள்ள இருக்கிறார் அவளுக்கு அவருக்கு எவ்வளவு பிரசித்தியோ அதே போல கல் கருடனாலே இத்திருத்தலம் பிரசித்தி பெற்றது இங்கே ஓர் சிற்பி என்றோ ஒரு கருடனை வேலைப்பாடுகளோட செய்து வந்தார் கல்லாலேயே கருடன் அவர் செதுக்கிற நேர்த்திக்கு அடிக்க கருடன் கீழே இறங்கி இன்றளவும் இங்கே இருந்து பெருமானுக்கு கைங்கரியம் புரிந்து வருகிறார் இவருக்கு தனி திருவாராதனம் அதே போல அமுத கலசம் இவையெல்லாம் சமர்ப்பிக்கப்படுகின்றன ஆண்டுக்கு இரண்டு முறை இந்த கல்கருடனிலே பெருமான் புறப்பாடு கண்டருடுகிறார் அது ஒரு கண்கொள்ளா காட்சி இதிலே ஒரு வியப்பு உண்டு ஆச்சரியம் உண்டு கருடனை பண்ணி கொண்டு அடியார்கள் வெளியே வரும்போது முதலில் சில தான் நால்வரே எழுந்துரளப் பண்ணி கொண்டு வருவார்கள் ஆனால் ஒரு மாடம் கடந்தவுடன் எட்டு பேர் அடுத்த மாடம் கடந்த போது பேர் எழுந்துரளப் பண்ணுவார்கள் அடுத்த மாடம் கடந்தால் முப்பத்தி வீதியில் எழுந்துருளும் போது 64 அறுபத்தி நாலு பேர் உடம்பு பாரத்தில் பெருத்து கொண்டே போவார் கருடன் மறுபடியும் அதேதான் அறுபத்தி அதேதான் முப்பத்தி 32 ஆகும் பதினாறாக குறையும் எட்டாக சுருங்கும் நாளாக உள்ளே எழுந்துரள பண்ணுவார்கள் கல்கருடனை சேவிக்காதவர்கள் ஆறு இருக்க முடியும் வஞ்சுளவல்லி தாயாரோடே நம்பிக்கையின் ஆச்சியாரை கூடவே வைத்துக் கொண்டு ஸ்ரீனிவாச பெருமான் திருமங்கையாழ்வாருக்கு சமர்ப்பித்தான் என்னைக்கும் பெருமான் சங்க முன்னே தூக்கி பிடித்த கைகளோட பிடித்து கொண்டிருக்கிறார் இடதுபுறம் வலதுபுறமாக திருமங்கையாழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிவித்தார் திருமங்கையாழ்வார் குமுதவல்லிநாச்சியாரை விரும்பினார் அவள் போட்டவிதி நீர் திருவிழச்சனை சாதித்துக் கொண்டு வந்தால்தான் கல்யாணம் அதற்கு தான் நிறைய பண்ணுவித்தார் எத்தனையோ பெருமாள் பெருமான் தனியின் ஆட்சியாரோட எழுந்து இருப்பதே தனி சிறப்பு கருடன் கல்கருடன் இன்னும் சிறப்பு வாய்ந்தவர் செங்கனான் கோ சோழன் அவனாலே எத்தனையோ கைங்கரியம் ஏற்றுக்கொண்ட பெருமாள் இப்படி பல படிகளிலும் உயர்ந்திருக்க கூடிய திருநறையூர் திருமங்கையாழ்வாரிடத்தே நூறு பாசரங்கள் பெற்றது எப்போதும் நமக்காக பகவான் காத்து கொண்டு நிற்கிறார் சோழன் வணங்கினான் திருமங்கையாழ்வார் சேர்ந்தார் கல்கருடன் இன்றும் கைங்கெட்டம் புரிகிறார் இப்படிப்பட்ட பெருமானை நாச்சியாரை முன்னிட்டுக் கொண்டு நாம் அனைவரும் சேவிப்போம் பாக்யம் பெறுவோம்